உலகத்தில் தொழிலாளி வர்க்க ஆட்சி என்பது சாத்தியமா என்ற கேள்வியை பல தரப்பினரும் எழுப்பிக் கொண்டிருந்த போது அது சாத்தியம் என்று பதில் சொன்னது மட்டுமல்ல அதை நிகழ்த்தியும் காட்டியது தான் நவம்பர் புரட்சி என்று நாம் குறிப்பிடுகின்ற அன்றைய காலண்டர் படி அக்டோபர் புரட்சி என்று அடையாளப்படுத்தப்படுகின்ற ஒரு சோவியத் யூனியன் என்ற ஒரு புதிய நாட்டையே உலகத்திற்கு அளித்த அந்த புரட்சி அந்த ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினேழின் நவம்பர் புரட்சி வெற்றி பெற்றதனுடைய அதனுடைய நூற்றாண்டு விழா இன்றைக்கு உலகம் முழுவதும் செங்கொடி இயக்கத்தினரால் உற்சாகத்தோடும் புதிய நம்பிக்கையோடும் கொண்டாடப்படுகிறது இந்தியாவிலும் கூட அந்த புரட்சி நாளை கடைப்பிடிக்கிற ஒரு நாளாக அல்லாமல் கொண்டாடுகிற ஒரு நாளாக மேற்கொள்ள வேண்டும் சொல்லப்போனால் இப்பொழுது தொடங்கி அடுத்த ஆண்டு அந்த நூற்றாண்டு விழா அந்த ரெண்டாயிரத்தி பதினேழு நவம்பர் ஏழு வரையில் ஓராண்டு கால விழாவாகவே மேற்கொள்ளப்பட வேண்டும் மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியுடைய கிளைகள் அதனுடைய பல்வேறு அமைப்புகள் தங்களுடைய தளங்களில் செயல்படுவதோடு மக்களிடையேயும் அந்த செய்தியை கொண்டு சென்று மகத்தானதொரு விழாவாக நடத்தி அதன் மூலமாக மாற்று சிந்தனைகளை மக்களிடம் கொண்டு செல்ல வேண்டும் என்கின்ற வேண்டுகோளை மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியுடைய தலைமை விடுத்திருக்கிறது இந்த பின்னணியில் தீக்கதிர் சார்பில் ஓராண்டு கால நவம்பர் புரட்சி நூற்றாண்டு விழா சிறப்பு கட்டுரைகள் சிறப்பு நேர்காணல்கள் தகவல்கள் முதலியவை இடம்பெற உள்ளன அதையொட்டி அந்த நவம்பர் புரட்சியினுடைய அது நிகழ்ந்த முதல் சில ஆண்டுகளில் பிறந்த மூத்த தோழர் இன்றைக்கும் இளைய தலைமுறையினருக்கு மக்களுக்காக போராட வேண்டும் மாற்றத்திற்காக தங்களை அர்ப்பணித்து கொள்ள வேண்டும் என்று முன்வருகின்ற இளைஞர்களுக்கெல்லாம் மிகப்பெரிய ஈர்ப்பு சக்தியாக விளங்கி கொண்டிருக்கின்ற அவர்களுக்கெல்லாம் மிகப்பெரிய தாக்கமாக விளங்கி கொண்டிருக்கின்ற திகழ்ந்து கொண்டிருக்கின்ற அருமைத்தோழர் என் சங்கரையா அவர்கள் தனக்கு தன்னுடைய இளமை காலத்தில் தன்னுடைய அந்த மாணவ பருவத்தில் நவம்பர் புரட்சி ஏற்படுத்திய தாக்கம் என்ன அது தன்னை எவ்வாறு ஈர்த்தது தன்னை போன்றவர்களை எவ்வாறு ஈர்த்தது இன்றைக்கு அதை நாம் கொண்டாடுவதுடைய முக்கியத்துவம் என்ன என்பது குறித்தெல்லாம் தீக்கதிர் வாசகர்களோடு தன்னுடைய உணர்வுகளை தன்னுடைய சிந்தனைகளை இங்கே பகிர்ந்து கொள்கிறார் தோழர் நீங்கள் அந்த நவம்பர் புரட்சி நடந்த அந்த முதல் காலகட்டத்தில் பிறந்தவர் நீங்கள் உங்களுடைய இளமை காலத்தில் முதல் முறையாக நீங்கள் இந்த சோ சோவியத் புரட்சி பற்றி நவம்பர் புரட்சி பற்றி அதனுடைய செய்திகளை அதனுடைய தகவல்களை கேட்டறிந்த போது அந்த செய்திகள் உங்களிடம் வந்து சேர்ந்த போது உங்கள் மனதில் அது ஏற்படுத்திய தாக்கம் என்ன தனிப்பட்ட முறையிலும் ஒரு அன்றைக்கு மாணவர் இயக்கம் வாலிபர் இயக்கம் இவற்றை கட்டுவதற்கு முயற்சி செய்து கொண்டிருந்தவர் விடுதலை போராட்டத்தில் அந்த இளம் வயதிலே ஈடுபட்டவர் என்ற முறையில் அந்த இயக்கங்களிலும் அந்த நவம்பர் புரட்சி ஏற்படுத்திய தாக்கம் என்பது அதாவது அந்த சோவியத் புரட்சி பெரிய உற்சாகத்தை கொடுத்தது இந்தியாவில் பிரிட்டிஷ் ஏகாதிபத்தியத்தை ஒழிப்பதற்கு அந்த சோவியத் புரட்சி காட்டிய பாதை இருக்குமாருங்க மார்க்சிசம் லென்னிசம் என்பது வந்ததுனால நான் மட்டுமல்ல என்னோடு சேர்ந்த ஆயிரக்கணக்கான ஊழியர்கள் இந்தியா புறாவிலும் கம்யூனிஸ்டராக நாங்கள் மாறினார்கள் அவங்க தான் தேசிய விடை இயக்கத்திலேயும் வேலை செய்தாங்க சோசியலிஸ்ட் இயக்கத்தில் வேலை செய்தாங்க கம்யூனிஸ்ட் ஆக இந்தியாவில் ஏகாதிபத்தியத்திற்கு எதிரான இந்த போராட்டம் ஒரு வெகுஜன போராட்டமாக வளர்ந்ததற்கே காரணம் நாம்பர் புரட்சி அந்த நம்பர் போராட்சி கொடுத்த அந்த உத்வேகத்தில் தான் அந்த லட்சோறு மக்கள் ஏழாதிபத்தை ஏற்று போராடி ஒரு சுபிட்சமான இந்தியாவை உருவாக்க முடியும் அது ஒரு சோசியலிச இந்தியாவாகத்தான் இருக்க முடியும் தொழிலாளி வர்க்கம் விவசாயிகளுடைய இதாக இருக்கும் என்று சொல்லி இந்த செங்கோடியானது பழப்புப்பட்டது அது மட்டுமல்ல இன்னைக்கு நான் உங்களுக்கு குறிப்பாக சொல்ல அன்றைக்கு தமிழ்நாடு உட்பட எந்த கூட்டம் வந்தாலும் ஜிந்தாபாத் என்று தான் இன்னைக்கு நான் அது மீண்டும் நம்முடைய மக்கள் எடுத்துக்கொள்ள வேண்டும் என்று கருதுகிறேன் புரட்சி ஒங்குன்னு சொல்கிறோம் ஆனால் ஒரு இந்திய ரீதியில் அது ஒற்றுமை பெற்ற கோஷம் என்ற முறையில் இந்தியா புறாவிலுமே அன்றைக்கு கம்யூனிஸ்ட்கள் தங்கள் கூட்டத்தை ஆரம்பிக்கும் போதும் முடிக்கும்போதும் இன்குலாப் தமிழ்நாட்டு மக்களுக்கு நல்லது தெரியும் இன்குலாப்னு அஜிந்தாபாத்ன்னு சொல்கிறதுக்கு அப்படி பழக்கப்பட்டு ஆகவே தமிழ்நாட்டில் தேசிய மிதல் இயக்கமானது ஒரு சோசியலிஸ்ட் இயக்கமாக ஒரு கம்யூனிஸ்ட் இயக்கமாக அது உருவெடுப்பதற்கு நாம் ஒரு புரட்சி அது நம்ம மட்டும் இல்லையா ஜவஹர்லால் நேரு போன்ற ஆட்களையே காங்கிரஸ் கட்சியில் இருந்த பல தலைவர்களையே சோ சோவியத் யூனியன் சோசியலிசத்தின்பால் அனுதாபமாக திறக்கியது சோவியத் யூனியன் நட்பாக இருக்க வேண்டும் என்ற எண்ணத்தை உருவாக்கியது ஏகாதிபத்திய எதிர்ப்பு லீகில் அவங்களெல்லாம் மெம்பராக இருந்தாங்க ஆக ஏகாதிபத்திய தேர்த்து சுதந்திரத்துக்காக போவதில் அடிப்படை பலமாக இருப்பது சோவியத் யூனியன் என்று இந்திய மக்கள் உணர்ந்தார்கள் அதைத்தான் எங்களுக்கு ஆதர்ஷமாக இருந்தது நாங்கள் இந்த யுத்தத்தை தொடர்ந்து கவனித்தோம் அந்த யுத்தத்தில் சோவியத்தினை வெற்றி பெற வேண்டும் என்பதற்காக லட்சக்கணக்கான நீங்கள் கேள்விப்பட்டீங்கன்னா அந்த இந்த நாற்பத்தி தான் சோவியத் நண்பர்கள் இயக்கமனே ஆரம்பித்தோம் சோவியத் நண்பர்கள் இயக்கமே தமிழ்நாட்டில் ஆரம்பித்து சோவியத்தினுடைய சாதனைகளை சொல்லி அது இந்த யுத்தத்தை வெற்றி பெற வேண்டியது அவசியம் என்ன சொல்லி ஒரு பொய்ய இயக்கம் தமிழ்நாட்டில் சங்கமே ஆரம்பித்து பல மாநாடு நடந்தது அதே போலதான் இன்றைக்கு புல்கானியின் இந்தியா வந்தபோது இந்திய மக்கள் கோடிக்கணக்கில் வரவேற்றார்கள் இந்தியாவுடைய தொழில் வளர்ச்சிக்கே அமெரிக்கா உதவி செய்யலை உதவி செய்து பிற சோவியத் யூனியன் தான் என்பதை நான் ஆழமாக உணரணும் இந்தியா ஒரு பலம்படையக்கூடிய தொழில் வளர்ச்சி நாடாக ஆனதுக்கு காரணமே சோசியலிச நாடுகளுடைய தன்னலமற்ற உதவி அதே நேரத்தில் என்ன ஞாபகத்தை வந்ததுன்னா தோழர் சிங்காரவேலி செட்டியார் தலைமையில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி சென்னையில் வந்து செங்கொடி ஏற்றினாங்கல்ல இந்த சரித்திரமும் அப்போது தெரிஞ்சு ஆகவே தமிழ்நாட்டிலேயும் இந்த கம்யூனிஸ்ட் இயக்கமானது அது உருவாகி நடந்து கொண்டிருக்குங்கிறதும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஆண்டு நடந்த ரயில்வே தொழிலாளர் போராட்டத்துக்கு இவங்க தலைமை வாங்கியதும் ஒரு மிக முக்கியமான ஒரு பிரதிபலிப்பை ஏற்படுத்தியது அதனால் காங்கிரஸ் இயக்கத்திலேயே இந்த சத்யாகிரகம் மட்டும் நடத்தினா போதாது ஒரு பெரிய வெடிதலை இயக்கமாக இந்தியாவில் உருவாக்கப்பட வேண்டும் என்ற என்ன வரும்பொழுது தான் காங்கிரஸ் கட்சிக்குள்ளேயே சோசியலிஸ்டுகள் என்ற ஒரு பகுதி ஏற்பட்டு அந்த சோசியலிஸ்டோடு கம்யூனிஸ்டுகளும் சேர்ந்து வேலை செய்தார்கள் அந்த சோசியலிஸ்ட் கட்சியோடு சேர்ந்து தோழர் சுந்தரையா தோழர் ராம்மூர்த்தி தோழர் ஜீவானந்தம் தோழர் இஎம்எஸ் நம்பதிப்பான் ஏ கே கோபாலன் ஆகிய தமிழர்கள் வேலை செய்து தென்னிந்தியாவில் இந்த கம்யூனிஸ்ட் இயக்கமானது பரவுவதற்கு அடித்தளம் பெற்றார்கள் ஆகவே இந்த வகையில் எல்லாம் அன்றைக்கு மாணவர்கள் இயக்கத்திலும் சரி தேசிய விடுதலை இயக்கத்தில் ஈடுபட்டது சரி சோவியத் யூனியன் என்பது அடிமைப்பட்டு கிடக்கக்கூடிய மக்களுக்கு ஆதரவாக இருக்கக்கூடிய நாடு ஏகாதிபத்தியத்திற்கு நாடு என்ற அந்த எண்ணம் ஏற்பட்டு நல்ல முறையில் வளர்ந்தது அந்த யுத்தம் ஆரம்பித்த உடனே யுத்தம் ஆரம்பித்த உடனே முதல்ல அது வந்து ஏகாதிபதி யுத்தமாக ஆரம்பித்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி அது வந்து ரஷ்யாவுக்கு எதாவது யுத்தமாக மாறினான் அப்போ நாடுபூராமிலுமே பெரிய ஒரு ஆதரவு சோவியத் யூனியனுக்கு ஏற்பட்டது அது தேசிய விடுதலை இயக்கத்திலும் ஏற்பட்டது கம்யூனிஸ்ட்டு சோசியலிஸ்ட்டு இயக்கத்திலும் ஏற்பட்டது இன்றைக்கு சுருக்கமாக சொல்லப்போனால் நான் வந்து அந்த யுத்தம் நடந்த காலத்தில் அப்புறம் ஜெயிலில் இருக்கேன் ஜெயிலில் இருக்கேன் அப்பொழுது ஜெயிலிருந்த கம்யூனிஸ்டர்களாகிய நாங்கள் கூட்டம் போட்டு இந்த போராட்டத்தில் சோவியத் யூனியனுடைய படைகள் நாசி ஜெர்மனியை வீழ்த்தும் வெற்றி அடையும் என்று நாம் கூறினோம் அந்த அந்த காலத்திலேயே ஆகவே இதில் முக்கியமான திருப்பம் என்னவென்றால் சோவியத் கம்யூனிஸ்ட் கட்சியானது அன்று தன்னுடைய ஆட்சி நடக்கும்போது காமின்டான் என்ற உலக கம்யூனிஸ்ட் இயக்கத்தை துவக்கியது உலகத்திலே அன்றைக்கு கம்யூனிஸ்ட்கள் இயக்கங்கள் ஆரம்பித்தாங்க கட்சிகள் ஆரம்பித்தாங்க அவங்களுக்கெல்லாம் ஒரு விதத்தில் வழிகாட்டுவதற்காக தி தேர்ட் இன்டர்நேஷ்னல் கம்யூனிஸ்ட் அகிலத்தினுடைய மூன்றாவது அகிலம் முதல் ரெண்டு அகிலங்கள் முன்னால் நடந்தது இந்த மூன்றாவது அகில ஏற்படுத்தப்பட்டு தோழர் லலியினுடைய தலைமையில் சகலவிதமான கம்யூனிஸ்ட் கட்சிகளுக்கும் அது முதன்மையாக ஆதரவு அளித்தது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி மூணாம் கம்யூனிஸ்ட் கட்சிகள் பலமாகிவிட்டன ஆகவே அந்தந்த கட்சிகள் தங்கள் நாட்டில் நிலைமைக்கேற்ப தங்கள் இயக்கத்தை நடத்த இனிமேல் இந்த சர்வதேச ஒரு அமைப்பு என்பது தேவையில்லை என்று உலக கம்யூனிஸ்ட் இயக்கத்தின் தலைவர்கள் முடிவுக்கு வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி மூணாம் ஆண்டு தான் இந்த மூன்றாவது கம்யூனிஸ்ட் அகிலம் கலைக்கப்பட்டது அதுவரை இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியும் அதனுடைய தலைப்பில் என்ன பண்ணுவாங்கன்னா இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி மூன்றாவது அகிலத்துடன் இணைக்கப்பட்டது அப்படின் தான் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஆண்டு வரைக்கும் உள்ள கட்சி பத்திரிகை பிரசுரங்களில் வரும் ஆகவே இந்த நாற்பத்தி மூணாம் ஆண்டில் தான் அந்த அகிலம் கலைக்கப்பட்டு அது என்னன்னா அந்தந்த நாட்டினுடைய பிரத்தியான விதநீதிகளைக் கேட்பேன் அந்தந்த நாட்டில் உள்ள கம்யூனிஸ்ட் கட்சிகள் செயல்பட வேண்டும் இதையெல்லாம் அந்த லட்சியங்களை வச்சு கொண்டு விடுவார்கள் அமைப்பு ரீதியாக ஒரு அமைப்பு தேவையில்லை என்று முடிவு பண்ணோம் முடிவு பண்ணாங்க அது மிகுந்த மிகுந்த சாதகமான ஒரு நன்மை உருவாக்கியது உலகம் முழுவதிலும் இந்த இயக்கமானது மிகுந்த பரவியது இதில் இவங்களுக்கெல்லாம் பெரிய உத்தியோகத்தை கொடுத்து என்றால் ஸ்டாலின் தலைமையில் ஸ்டாலின்களாக அந்த போராட்டம் அதில் தான் அந்த யுத்தத்தினுடைய திரும்ப முனை அவன் என்ன செஞ்சான்னா அமைக்கும் பிரிட்டிஷ் ஏகாதிபத்தியங்கள் முதல்ல சோவியத் யூனியனை தாக்குவதற்கு ஹிட்லருக்கு பணமும் ஆயுதம் கொடுத்து உதவினாங்க வளர்த்தார்கள் என்னென்னு வச்சாங்கன்னா இவன் போய் கிழக்கே போய் சோவியத் யூனியன் தாக்கி அழைப்பான் நம்முடைய வர்க்க விரோத அணிவான் என்று ஆனால் ஜெர்மனி என்ன கணக்கு போட்டதுன்னா அமெரிக்கா ஏகாதிபத்தியத்தை ஏற்க வேண்டும் என்றால் ரஷ்யாவை வெற்றி பெற்று அதனுடைய வளங்களையும் சேர்த்துக்கொண்டு போனால் தான் அவனை ஏற்க சொல்லி அவன் வந்து ரஷ்யா கார்த்தம் தொடங்கினான் உடனே ஏகாதிபத்தியம் வேணால் பார்த்ததுன்னா ரஷ்யா விழுந்தோல் அடுத்தாமல் தாங்க விழுந்தோம் என்ற காரணத்தினால்தான் The Russian danger is our danger. Why did they say Roosevelt? That's why the Yalta, the Mahanadagal, Roosevelt, Churchill, Stalin If the only one who was doing this, the fascism was the one who was. If we were to talk about this, the fascism was the one who was. Germany, Italy, Japan, இப்போ ஜப்பானை பற்றினமும் பேசிக்கிறாங்க ஆனால் ஜப்பான் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஒன்றில் அந்த பேன் ஹார்பல் என்ற இடத்துல தாக்குதல் நடத்தி கிழக்காசியாவில் நாடுகளை புராயும் அவங்க பிடிச்சி சீனாவில் கொரியாவில் வியட்நாமில் இந்தோனேஷியாவை பிடிச்சி மலேசியாவை பிடிச்சி இந்தியாவுடைய எல்லை அஸ்ஸாம் மாநிலத்தில் திமாப்பூர் என்ற இடத்துல வரைக்கும் கலந்துட்டானு அவர்களுடைய பிளான் என்னென்னா ஜப்பானுடைய திருப்புகள் கிடைக்கிறது வரணும் கிட்ட வந்து சோவியத்துனியை அழிச்சிட்டு ஈரான் போன்ற இடத்துக்கு வரும் அங்கே இந்த மூன்று ஃபாஷிஸ்ட் நாடுகளும் சிந்திக்கும் இதுதான் திட்டம் அப்படி ஏற்பட்டிருந்தால் உலக சரித்திரமானது சில நூற்றாண்டுகளுக்கு வினால போயிருக்கும் ஃபார்ஷியத்துடைய ஆக்கிரமிப்பில் ஆகவே அந்த யுத்தத்தில் இரண்டு கோடி சோவியத்து மக்கள் வெளியானார்கள் அவர்களுடைய அந்த இரத்தம் தான் அவர்களுடைய தியாகம்தான் அந்த பாஷியத்தை முறியடித்தது அதனுடைய விளைவு என்னவென்றால் அந்த யுத்தம் விழிந்தவுடனே சோவியத் யூனியனுடைய பேராதலுடன் பல ஐரோப்பிய நாடுகள் சோசியலிஸ்ட் நாடுகளாக மாறியது கம்யூனிஸ்ட் கட்சிகள் ஆட்சிக்கு வந்தன பெர்லின் வரைக்கும் சோசியலிஸ்ட் நாடுகள் ஏற்பட்டன அதாவது அந்த யுத்தத்தின் விளைவாக ஏகாதிபத்திய முகாம் ஒரே ஒரு முகாம் இருந்த காலகட்டத்தில் சோசியலிசம் முகாம் என்றதையும் சோவியத் யூனியன் ஏற்படுத்தியது அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த சோவியத் யூனியன் உள்நாட்டு சீருவளையினாலே பாதிக்கப்படுற வரைக்கும் உலக போராட்டம் இந்த ஏகாதிபத்திய முகாமுக்கும் இந்த சோசியலிசம் முகாமுக்கும் அந்த போராட்டம் தான் அதனுடைய விளைவாக தான் இன்றைக்கு இந்தியா போன்ற நாடுகளுக்கு சோவியத் யூனியன் கொடுத்த தொழில் தொழில்களை தொகுப்பதற்கு கொடுத்த உதவி பெரும் ஆயுதங்களை கொடுத்த உதவியெல்லாம் இந்தியா போன்ற நாடுகளுக்கு அவங்க கொடுத்த உதவி தான் ஆகவே சோவியத் சோசியலிசம் உதவியுள்ளது வளர்ந்தது உலக முறவிலும் மக்கள் விடுதி விளைந்தார்கள் கம்யூனிஸ்ட் இயக்கங்கள் வளர்ந்தது என்று இன்றைக்கு நான் பார்க்கணும் அதுக்கு எதிராகத்தான் இவர்கள் சதி செய்தார்கள் ஏகாதிபத்தியங்கள் சரி செய்து இன்றைக்கு என்ன செஞ்சிருக்காங்கன்னா ரஷ்யாவில் யுக்ரைன் வரைக்கும் வந்திருக்காங்க நீங்கள் புழைக்க வேண்டியது என்னவென்றால் இரண்டாவது முகாம் யுத்தம் முடிஞ்ச பிறகு இந்த கோல்டு வார் என்று சொல்றாங்கல்ல குளிர்ந்த யுத்தம் அதாவது பனிப்போர் ஏகாதிபத்திய முகாமுக்கம் சோசியலிசம் முகாமுக்கம் நடந்து கொண்டதில் சோசியலிசம் முகாம்களுடைய பாதுகாப்பு ஆணாக இருந்த வார்ஷா உடன்படிக்கை என்பது ரத்து செய்யப்பட்டது அந்த சோசியலிஸ்ட் நாடுகள் அணிந்திர ராணுவ அணிவகுப்பு நீக்கப்பட்டது ஆனால் அமெரிக்க பிரிட்டிஷ் ஏகாதிபத்தியத்தின் கீழ் உள்ள நேட்டோ அமைப்பு இன்றைக்கு வரைக்கும் இருக்குது அந்த அமைப்பு தான் நீங்கள் என்ன செய்யறான்னா அமெரிக்கா பழைய எல்லாத்தையும் சேர்த்துக்கிட்டான் அமெரிக்கா பிரிட்டன் பிரான்ஸ் ஆகிய நேச நாடுகளும் ஜெர்மனி இத்தாலி ஆகிய ஃபாஷிஸ்ட் பழைய நாடுகளும் சேர்ந்து அவன் வந்து இங்கே வர்றான் யாரை எதிர்க்கிறான் ரஷ்யாவை எதிர்க்கிறான் அதோடு ரஷ்யாவுக்கும் சீனாவுக்கும் இன்றைக்கு நல்ல உறவு நல்ல நட்புறவு அவங்களுக்குள்ள பாதுகாப்பு உறவு இருக்குது ஆகவே சீனாவை அடிக்க வேண்டும் என்றால் ரஷ்யாவை அடிக்கணும் ஆகவே இன்றைக்கு அவங்க யுக்ரைன் வரைக்கும் வந்திருக்காங்க அதனால தான் நீங்கள் இன்றைக்கு நடக்கிற போராட்டம் இந்த யுக்ரைன் நடக்கக்கூடிய போராட்டம் வேணாலும் சிரியாங்கிற நாட்டில் இன்றைக்கு நடக்கக்கூடிய போராட்டம் அது என்ன போராட்டம் என்றால் லிபியாவில் ஆட்சியை மாற்றினான் ஈராக்கில் மாற்றினான் ஆனால் உலகத்தினுடைய ஜனநாயக சக்திகள் ரஷ்ய தேசமும் சீனாவும் சேர்ந்து என்ன பண்ணி பண்ணா இனிமேல் ஆட்சி மாற்றத்தை ஏகாதிபத்தியம் கொண்டு வருவதை அனுமதிக்க மாட்டோம் அதனுடைய விளைவு இவன் தலைமையில நீர் பார்த்தாலும் சிரியாவில் அசாத ஆட்சியை அகற்ற முடியவில்லை இந்த ரஷ்யா பலமாக வாதிருக்குது அதை சீனா பலமாக வாதிருக்குது ஆகவே இப்பொழுது நிறுத்தப்பட்டிருக்கு அந்த அவனுடைய முன்முயற்சி நிறுத்தப்பட்டிருக்கு இன்றைக்கி நீங்கள் பறக்கலாம் இன்றைக்கும் கூட அவங்க என்ன செய்கிறான் இன்றைக்கும் கூட அவர்கள் தென் சீன கடல் பிரச்சையை வச்சுக்கொண்டு ஜப்பானோடு சேர்ந்து கொண்டு இங்கே சீனாவை தனிமைப்படுத்த வைத்து முயற்சிக்கிறான் அங்கே ரஷ்யாவை தனிமைப்படுத்த முயற்சிக்கிறான் அதனால தான் இன்றைக்கி இந்த ஷாங்காய் உடன்பாடு என்ற ஒரு உடன்பாடு அவங்களுக்கு இருக்கிறது உங்களுக்கு தெரியும் அதில் ரஷ்யா சீனா போன்ற நாடுகள் இந்தியா இல்லை இப்போ புதுசாக சேவை முயற்சி பண்ணுறாங்க இவர்கள் பெரிய ஒரு எதிர்ப்பு சக்தியை வழங்குகிறாங்க இன்றைக்கு ஆகவே தான் இன்றைக்கு ஒட்டுமொத்தமாக நீங்கள் பார்த்தீங்கன்னா நான் கேள்விப்படுறது தென்னாப்பிரிக்க நாடுகளிலேயே பல நாடுகளில் புரட்சிகர இயக்கம் பலமுடையுது ஐரோப்பாவில் தொழிலாளி வர்க்கம் மீண்டும் தன்னுடைய வர்க்க உணர்வுகளை ஏற்படுத்தி அவங்க வந்து இன்றைக்கி போராடி இருக்காங்க அதேபோல் ஆசியா கண்டத்திலையும் பல நாடுகளில் சோசியலிஸ்ட் இயக்கங்கள் வளரு ஆகவே ஏகாதிபத்தியிற்கு எதிரான எதிர்ப்பு இயக்கம் வளர்ந்து கொண்டுதான் இருக்குது தொழிலாளி வர்க்கம் விவசாயிகள் மற்றநில மக்களுக்காக இருக்கக்கூடிய இயக்கங்கள் வளர்ந்து கொண்டு தான் இருக்குது ஆகவேதான் இன்னைக்கு நம்ம சொல்ல போனால் இன்றைக்கும் அந்த ரஷ்ய புரட்சி கொடுத்து ரஷ்ய புரட்சியும் சரி கார்பன் கொடுத்தா பாருங்கள் உலக தொழிலாளர்களே ஒன்று சேருங்கள் இன்னைக்கு அதனுடைய மிக உண்மை இன்னைக்கு நான் கேட்டுக்கொள்கிறது தான் உலக தொழிலாளர்களே ஒன்று சேருங்கள் என்று காரால் மார்க்ஸ் கொடுத்த இந்த அறைகூதலை அமலுக்கு கொண்டு வருவதற்கு உலகம் ஊரில் உள்ள கம்யூனிஸ்டுகள் தீவிரமாக போராடுவார்கள் அது மட்டுமல்ல இன்றைக்கு கம்யூனிஸ்ட் இயக்கம் என்ற ஒரு சர்வதேச கம்யூனிஸ்ட் அமைப்பு இல்லாவிட்டாலும் கம்யூனிஸ்ட் கட்சிகளுக்குள்ளே சோசியலிஸ்ட் கட்சிகள் இடதுசாரி கட்சிகளுக்குள்ளே நல்ல ஒற்றுமை ஏற்பட்டு உலக ரீதியிலேயே ஏகாதிபத்தியம் இருப்பதற்கான ஒரு பலமான முன்னணி உருவாக்கப்பட வேண்டும் இப்படி செய்யலாம் சொன்னால் இதெல்லாம் ஏகை பார்த்துட்டோம் மற்றதெல்லாம் மற்றதெல்லாம் இன்னைக்கு என்ன தேவை உலக புரட்சி வெற்றி பெற வேண்டும் என்றால் ஏகாதிபத்திய பின்னிக்கு தவழப்பட வேண்டும் என்றால் சோசியலிச சித்தாந்தம் வெற்றி வேண்டும் என்றால் இந்தியாவில் ஒரு பலம் பெருந்திய உருவாக்குறதுதான் நம்முடைய கடமை இன்றைக்கு இந்தியாவில் சோசியலிஸ்ட் இயக்கம் மக்கள் இயக்கம் அது கம்யூனிஸ்ட் தலைமையில் உருவாகணும் உருவாக தான் எந்த அளவுக்கு உருவாகுதோ அந்த அளவு உலக சரித்திரத்தையே நாம் தீர்மானிக்கக்கூடிய சக்தியை நாம் பெறுவோம் எனவே தான் நான் இப்போ கேட்டுக்கொள்ள விரும்புகிறது இந்த நாம் புரட்சியை இப்பொழுது இந்த வருஷம் ஆரம்ப தொடங்கி இன்னும் ஒரு வருஷம் நடத்தப்படுறோம் நாம் செய்யக்கூடிய காணிக்கை மார்க்சுடைய போதனைகளுக்கு கம்யூனிஸ்டிக்கு இந்தியாவிலே ஒரு பலமுறை அமைச்சம் அப்படி வரும்போது உலக அனுமதி என்ன காட்டுதுன்னா புலம்போற்று எடுக்கப்பட்ட ஒரு கம்யூனிஸ்ட் கட்சி என்ற தலைமை இல்லாமல் சமுதாய புரட்சியை முன்னேற்ற முடியாது புலம்போற்று எடுக்கப்பட்ட ஒரு கம்யூனிஸ்ட் கட்சி என்றால் மார்க்சிசம் அசையாத நம்பிக்கை கொண்ட ஒரு கட்சி அந்த கட்சி மக்களோடு அவலமான சூழ்நோரை கொண்டு பணியாற்றி கொண்டே அந்தந்த நாட்டின் நிலைமைகளுக்கு ஏற்ப அவர்கள் சோசியலிசத்தைக்கு முன்னேறணும் எனவே அப்படி பார்க்கும் பொழுது அதை நம்ம தமிழ்நாட்டுக்கு கொண்டு வந்தோம்னா இந்தியாவில் இந்த கம்யூனிஸ்ட் இயக்கத்தை வளர்ப்பதன் பகுதியாக தமிழகத்தினுடைய முப்பத்தஞ்சு மாவட்டங்கள்லேயும் ஒரு பலம் வருங்கிய சோசியலிஸ்ட் இயக்கம் ஒரு பலம் வருகிய கம்யூனிஸ்ட் இயக்கம் உருவாக்குவதுதான் தலைமுறையின் கடமை என்று நான் நம்புகிறேன் ஆகவே நான் கேட்டுக்கொள்ள விரும்புவதான் நம்முடைய குழந்தைகள் அமெரிக்காவுக்கு போய் கலை செய்யட்டும் இங்கிலாந்துக்கு போய் வேலை செய்யும் ஆனால் அவர்களை சோசியலிச சித்தாந்தத்தில் நம்பிக்கை என்பதை அனுப்புங்கள் அவர்கள் இந்தியாவில் தான் போய் வேலை செய்யட்டும் அவர்களுக்கு பொன்முதல் வோதம் அது இயற்கையால் பொறுமுதல் போதம் டயலக்டிக்கல் மெட்டீரியலிசம் இதுதான் அடிப்படைய அது என்ன டயலக்டிக்கல் மெட்டீரியலிசம் புலனால் என்றால் விஞ்ஞானம் தான் உலகம் எப்படி தோன்றியது பிரதமர் எப்படி தோன்றியது வர்க்கங்கள் எப்படி தோன்றியது என்பதெல்லாம் விளக்கக்கூடிய விஞ்ஞானம் ஆகவே இன்றைக்கு நம்முடைய குழந்தைகளுக்கு தமிழ்நாட்டிலே உள்ள சாதாரண மக்களுடைய தொழிலாளர் பிள்ளைகளுக்கு இரண்டு விஷயத்த ஒன்று சோசியலிஸ்ட் சித்தாந்தத்திற்காக பொருள் சோசியலிசம் இந்த நாட்டில் வெற்றி பெறதுக்காக பொருடணும் அதுதான் நம்முடைய கடமை அதை வெற்றி பெற வேண்டும் என்றால் அதற்கு வழிகாட்டியாக மாற்றுனிசம் என்ற தத்துவத்தை கடைபிடிக்கணும் இந்த தத்துவத்தை கடைபிடிக்காமல் நடைமுறைகள் மட்டும் செய்ய முடியாது எனவே இந்த பழந்துபட்ட இந்த ஏழு கோடி மக்கள் தமிழ்நாட்டில் இருக்காங்களே அவங்களுக்கெல்லாம் நான் வேண்டுகோள் விடுப்பது இந்தியாவுடைய வெளிநிலைக்கு ஒரு குறிப்பிட்ட கட்டம் வருது இன்றைக்கு ஒழிப்புவாத சக்திகள் தலைவிக்க கொண்டிருக்கின்றன அந்த ஒழிப்பாத சக்திகள் யார் அவை வந்து ஃபேஷனிஸ்ட் சக்திகள் தான் அந்த வெளிப்பாளர் சக்திகள் என்பது ஃபேஷனிஸ்ட் சக்திகள் நாட்டை புலநுர்த்தக்கூடியவர்கள் ஆகவே அது முறியடிக்க அவர்களுடைய தாக்கங்கள் முறியடிக்கப்பட வேண்டும் முறியடிக்கப்பட்டு தொழிலாளிகள் விவசாயிகள் பாடுபடக்கூடிய மத்திய மக்களுடைய முன்னணி அதை நான் மக்கள் ஜனநாயக முன்னணி என்று மக்கள் ஜனநாயகம் என்றால் என்ன சோசியலிசம் அர்த்தம் மக்களுக்கான ஜனநாயகம்னா சோசியலிசம் அர்த்தம் ஆகவே அந்த சோசியலிசத்தை நோக்கி படிப்படியாக போகிறதும் மக்கள் ஜனநாயகம் இன்றைக்கு நான் தெரிவிக்கின்ற கேரளா திரிபுரா மேற்கு வங்காளம் ஆகிய மாநிலங்களில் மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியின் தலைமையில் ஒரு பலமொழி இயக்கம் வளர்ந்து கொண்டு வருவதைக் கண்டு நான் மட்டுமில்லை அந்த தலைமுறையே இன்றைக்கு மகிழ்ச்சி அடைகிறேன் இன்று அதைத் தொடர்ந்து ஆந்திரா தெலுங்கானா தமிழ்நாடு பீகார் யூபி இன்னும் இருக்கக்கூடிய மாநிலங்களிலும் நம்முடைய செங்குடி இயக்கமானது பலமடங்கு வளர நான் அந்த வார்த்தையை குறிப்பிட்டேன் பல மடங்கு வளர வேண்டும் இந்தியாவில் இருக்கக்கூடிய அரசியல் சூன்யத்தில் அந்த வழிபாடு சக்திகளை கிடந்திருக்காமல் இதர மேலாளத்து இயக்கங்கள் கிடந்திருக்காமல் மார்க்சிசம் மெனிசத்தை கொண்ட இந்த இயக்கம் அவனது அந்த இடத்தை எடுத்துக்கொள்ளணும் அந்த இடத்தை நிரப்பணும் அப்போ ஆகவே ரெண்டு விஷயம் தான் சொல்கிறது இன்னைக்கு நான் கடைசியில் சொல்றது மக்கள் சாவரின் ரைட்ஸ் உள்ளவங்க ஆகவே மக்கள் தான் எல்லாத்தையும் தீர்மானிப்போம் அரசியல் அந்த தீர்மானிக்கனா கம்யூனிஸ்ட் வாங்கி நாம் மக்களோடு இரண்டரை கலந்திருக்கணும் இரண்டரை கலந்திருக்கணும்னு சொல்லும்பொழுது அரசியல் மட்டுமில்லை அரசியல் சமூகம் பொருளாதாரம் கலாச்சாரம் சித்தாந்தம் இந்த அவ்வளோ துறைகளிலும் கலந்து நின்று அவங்க என்ன உணர்வாங்களோ அதை நம்ம ஏற்றுக்கொண்டு அவங்களுடைய தேவைகள் என்ன என்று அதை பிரதிபலித்தோமானால் கம்யூனிஸ்ட் இயக்கம் இந்தியாவில் வளர்ச்சி கிடையாது எதிராக உலகளாவிய ஒரு வியூக அமைச்சு தூண்டிவிடக்கூடிய மக்களை மத அடிப்படையில் பாகுபடுத்தி அதன் மூலமாக அரசியல் ஆதாயம் அவங்களுக்கான வர்க்க சேவை இப்படி சக்திகள் கொஞ்சம் மேலோங்க இதை எதிர்கொள்வதில் இந்த சோவியத் புரட்சியினுடைய அனுபவம் எந்த அளவுக்கு நம்ம வழிகாட்டியாக ரொம்ப சோவியத் புரட்சியினுடைய அனுபவம் என்றைக்கு உண்மையாக நான் தான் சொல்ல விரும்புவேன் மார்க்சிசம் இஸ் இன்வின்சிபிள் பிகாஸ் இட் ட்ரூ மார்க்சிசத்தை யாராலும் வைக்க முடியாது ஏனென்றால் அது உண்மையானது இதுதான் உண்மையான வாஸ்தவம் ஆகவே உண்மையை பிரதிபலிக்கக்கூடியது மார்க்சிசம் எனவேதான் இந்தியாவில் இந்த வகுப்பாத சக்திகளை ஒழிக்க வேண்டும் என்றால் அந்த வகுப்பாதத்தினுடைய அடிப்படை அடிப்படையவே தகர்க்கணும் மேலேந்த வாரியாக மட்டுமில்லை அதனுடைய சித்தாந்த அடிப்படையவே தகர்க்கணும் அப்படி தவிர்க்கும்பொழுதுதான் என்ன வருகிறது என்று கேட்டால் விஞ்ஞான ரீதியான தத்துவம் பொன்முதல் வதம் அது மட்டுமில்லை சகல மக்களுக்கும் மதங்களைச் சேர்ந்த மக்களுக்கும் சம உரிமை ஆண் பெண்ணுக்கு சம உரிமை இல்லையா என்ற அடிப்படையில் இன்றைக்கு நாம் அந்த சோவியத் யூனியனுடைய சோவியத் யூனியன் தான் அந்த பல்வேறு தேசிய இனங்களுக்கும் மொழி ஒளி வளர்ச்சி ஏற்படுத்தியது அதன் மூலமாக தான் இன்றைக்கி இந்த சோவியத் யூனியனில் இருந்த நாடுகள் போகிற பெரும் வளர்ச்சி அடைந்திருக்கு ஆகவே இந்த மார்க்சிசத்தினுடைய தத்துவங்கள் வந்து இதெல்லாம் வருது இந்த தேசிய இனங்களுக்கு எப்போது காரியங்களை செய்ய வேண்டியிருக்கு தொழிலாளி இவர்க்கத்தின் ஒற்றுமை அப்படி பேண்டி இருக்குது தவறான சித்தாந்தங்களை வைத்து போராடும் அப்படி போராட வேண்டிய சித்தாந்தங்களில் தான் முதலாவது இருப்பது இந்த வகுப்பு இவைகளை எதிர்த்து போராடுவதன் மூலம் நிச்சயமாக நம்புகிறேன் தமிழ்நாட்டில் மக்களும் பிரதானமாக இதில் தான் கவனம் செலுத்தணும் தமிழ்நாட்டில் தொழிலாளி வர்க்கம் விவசாயிகள் பாடுபடக்கூடிய மத்திய மக்கள் இவர்களுடைய வாழ்க்கையினுடைய தேவைகளை பூர்த்தி பண்ணுவதற்கு என்னென்ன செய்யணுமோ அதை செய்வது நமது கடமை இதை கொண்டு போய் வேறு திசை வகையில் அதை திசை திருப்புறான் மதத்தின் அடிப்படையில் ஜாதின் அடிப்படையில் அதற்கு அனுமதிக்கக்கூடாது அதுதான் நான் மீண்டும் அந்த கொலையை தான் வர்றேன் என்ன வர்றேன் உலக தொழிலாளர்களே ஒன்று சேருங்கள் அப்படி என்ன அர்த்தம் இந்திய தொழிலாளி வர்க்கமே ஒன்று கொண்டு இப்போ நான் இன்னமும் சொல்லுவேன் இப்போ பலவே பேசிக்கொண்டிருக்கோம் ஆனால் இந்த வர்க்கம் என்பதை பற்றி அழுத்தம் கொடுக்கணும் அதான் இந்திய தொழிலாளி வர்க்கம் என்ற ஒரு இந்திய வர்க்கம் அது பலமடையணும் அது வந்து உழைக்கக்கூடிய விவசாயிகள் என்ற வர்க்கத்தோடு நேசாகி அமைக்கணும் இதுதான் சோசியலிசத்தினுடைய அடிப்படை இது உழைக்கக்கூடிய மக்களை மத்திய மக்களை ஒன்று திறக்கணும் இந்தியாவில் சொல்லியிருக்கோம் முற்பாக்கான சக்திகள் எதெல்லாம் இருக்கோ அதெல்லாம் ஒன்று மக்கள் ஜனநாயக இயக்கத்தை வெற்றி பெற ஒன்று அந்த அடிப்படையை நம்ம பொழுது நிச்சயமாக அதனுடைய படிப்பினைகள் நமக்கு தொடர்ந்து படிப்பினாக இருந்து கொண்டே இருக்கு அந்த படிப்பினைகள் மக்களுடைய வாழ்வில் அன்றாட வாழ்வில் மக்களுடைய பண்பாட்டு தளத்தில் கலாச்சாரத்தில் அந்த சோவியத் புரட்சி எப்படிப்பட்ட தாக்கத்தை ஏற்படுத்தும் அது எல்லா துறைகளையும் பாதிச்சு இந்தியாவில் தமிழ்நாட்டுக்கு அன்றைக்கு கம்யூனிஸ்ட் தோழர் அமீர் ஹைதர் கான் என்ற தோழரை அனுப்பியது இன்றைக்கு நான் குறிப்பிட ஆயிரம் பிள்ளைகளுக்கு அமீர் ஹைதர் கான் பேர் வைங்க சென்னை சிறைச்சாலையில் இருந்தார் பல ஆண்டுகள் அவர்தான் நம்முடைய கம்யூனிஸ்ட் தலைவர்கள் தோழர் சீனிவாசராவை உருவாக்கியவர் ஆரம்ப கம்யூனிஸ்டளை உருவாக்குனார் கம்யூனிஸ்ட் இயக்கத்தில் அனுப்பப்பட்ட தோழர் ஹமீர் ஹயர்கான் அவரை கடைசியாக இப்போ சிபிஎம் உடைய சில ஆண்டுகளுக்கு முன்னால் நடந்த வந்திய கமிட்டி கூட்டத்தில் டெல்லிக்கு வந்திருந்தார் அதாவது இன்றைக்கு நான் சொல்லக்கூடிய காலகட்டம் அதில் பணியாற்றியவர் சிறைய முகந்தவர் அவருக்கு கோதாவரி பொருளேக்கர் சீனிவாசராவ் இவங்கெல்லாம் அத்துப்படியான பேர் அவர் சிசி மீட்டிங் வந்தார் நமக்கு ஞாபகப்படுத்த வந்து நானே தோழ பரமேஸ்வரன் நம்ம தமிழ்நாடு சிசி மெம்பர்லாம் இருந்தோம் அந்த கேரளா ஹவுஸில் நடந்தது அவரை வந்து கூப்பிட்டு வந்தாங்க நுழையும் போதே இப்படி சளிவு கடித்து இன்குதான் சிந்தாபாத் அதை கோஷம் கொடுத்தாரு ஆகவே அவர் சீ அப்புறம் சீக்கிரமே எனவே இந்த ஹமீத் அயர் கானுடைய வந்து வந்தவங்க இங்க இப்போ தோழர் சிங்காரவேலோடு சேர்ந்து தோழர் ஜீவானந்தம் தோழர் ஸ்ரீனிவாசராவ் தோழர் ராம்மூர்த்தி தோழர் எம் ஆர் வெங்கட்ராமன் இவங்க அன்னைக்கு இங்கே இவங்க தமிழ்நாட்டில் உருவாக்குனாங்க எனக்கு என்ன சொல்ல இன்றைக்கு கேட்ட கல்விக்கு இன்றைக்கு தமிழ்நாட்டில் இதுக்கு எல்லாத்துக்கும் அது பிரதிபலித்தது கலாச்சாரத்தில் பிரதிபலித்தது புதிய புதிய தொழிலாளி வர்க்கத்தை மையமாக கொண்ட நாடகங்கள் வந்தன கலா கலைநிகழ்ச்சிகள் நடந்தது அதேபோல் இலக்கியங்கள் நீங்கள் எடுத்துக்கிட்டிங்கன்னா இந்த முற்போக்கு இலக்கியம்னு இந்தியாவில் உருவாகும் பொழுது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ஆறாம் ஆண்டு ஒரே ஆண்டில் தான் அகில இந்திய விவசாயிகள் சங்கமும் உதயமானது அகில இந்திய முற்போக்கு எழுத்தாளர் சங்கமும் உருவாகுது ஞாபகத்தை வச்சுக்கலாம் அந்த அகில இந்திய முற்போக்கு எழுத்தாளர் சங்கம் அவனைக்கு அந்த இவருடைய தலைமையில் இந்த டூ லீவ்ஸ் பற்றி எழுதினாரு அவருடைய தலைமையில் உருவானது ஆக இந்த ரெண்டு விவசாயிகள் சங்கம் என்ற அமைப்பின் மூலமாக விவசாயிகளை திரட்டுவது முற்போக்கு சங்கத்தின் மூலமாக முற்போக்கு எழுத்தாளர்களை திரட்டுவது தொழிற்சங்கத்தின் மூலமாக திரட்டுவது அதே போல் சங்கம் மா இந்த இந்த மாதிரி சங்கம் அதில் குறிப்பிட இந்த மாணவர்கள் வாலிபர்கள் இயக்கமானது பெரும்பங்கு வகிச்சிருக்கு ஏன்னா இவங்க தான் ஒவ்வொரு மாகாணத்திலையும் கால காலத்தில் கம்யூனிஸ்ட் இயக்கத்தினுடைய வளர்ச்சி வர்றாங்க ஆகவே அவர்கள்லாம் பார்த்திங்கன்னா எப்படின்னா படிக்கும்போதே ஜெயிலுக்கு போனவங்க இப்போ எங்களைச் சேர்ந்த அந்த ஒரு பெரிய குரூப்பு தமிழ்நாட்டில் நாங்கள் படித்திருக்கும் போதே பிரிட்டிஷ் ஏகாதிபத்தியத்தால் கை செய்யப்பட்டோம் பல ஆண்டுகள் சிறையில் இருந்தோம் அந்த தலை அந்த தலைமை தான் அதில் வந்த அந்த ஊழியர்கள் தான் இந்த கம்யூனிஸ்ட் இயக்கத்தை தமிழ்நாட்டில் உருவாக்குறாங்க அங்கே இன்றைக்கும் அடுத்தபடியாகவும் அதே மாணவர்கள் அதே வாலியவர்கள் அதே மாதர்கள் இங்கே தமிழ்நாட்டில் பல இயக்கங்கள் நடந்திருக்கு உதாரணமாக பி ஜோஷி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஆறாம் ஆண்டு மதுரைக்கு விஜயம் செய்யும்போது தமிழ்நாட்டுக்கு விஜயம் அவர் மதுரைக்கு விஜயம் என்னார் இங்கே நாகப்பட்டினத்துக்கு நான்தான் கூட்டு போயிருந்தேன் லட்சக்கணக்கான மக்கள் தோலை ஈஎம்எஸ் ரொம்ப முதலாவது அமைச்சரவை அமைச்ச உடனே அவரை கூட்டிட்டு ராஜபாளையத்திலிருந்து மெட்ராஸை கொண்டு வந்தோம் ராஜபாளையத்தில் பகல் பனிரெண்டு மணிக்கு பல்லாயிரக்கணக்கான பேர் மதுரையானது கூட்டத்தில் ரெண்டு லட்சம் பேர் காரைக்குடி என்று ஆகவே அந்த காலத்தில் ஏற்பட்ட ஊழியர்கள் இதனால பெரும் வளர்ச்சி ஏற்பட்டது இன்றைக்கு அந்த பொறுப்பு இன்றைக்கு இருக்கக்கூடிய ஊழியர்களை இன்றைக்கு இருக்கக்கூடிய மாணவர்களை வாலிபர்களை சார்ந்தது அந்த நிலையை ஆதாரமாக கொண்டு மேற்கொண்டு தமிழ்நாடு பூராவும் இடதுசாரி இயக்கம் இந்த இடதுசாரி இயக்கத்தில் அனைத்து இடதுசாரிகளும் சேரணும் இவர்கள் சேர்ந்து வேலை செய்ய முடியாது நிச்சயமாக நம்பிக்கை தமிழ்நாட்டில் தலைமையில் ஒரு கம்யூனிஸ்ட் இயக்கம் ஒரு இடதுசாரி இயக்கம் அது ஜனநாயகம் பலமாக வளரும் பலத்து இயக்கமாக அவருடைய தேவைகளுக்கான போராட்டங்களை நடத்தி இயக்கங்கள் நடத்தி வரும்போது இந்த ஜாதிக்கு ஒரு பக்கம் இருக்கும்போது வர்க்கம் என்ற எண்ணத்தை நம்ம கொண்டு வரணும் அதாவது எல்லா பிரச்சனைகளையும் ஒரு வர்க்கரீதியாக பார்க்கணும் எந்த பிரச்சனையும் வந்தாலும் அந்த வர்க்கரீதியாக இதை வலுத்தாங்கி பார்க்கணும் பார்த்துட்டு உழைக்கும் வர்க்கத்திற்கு உழைக்கும் மக்களுக்கு எது நல்லது என்று சொல்லுவாங்க இதற்கு இளைஞராக என்ன வருது ஜாதி மதம் பல விதமான காரியங்களால் இதை திசை திருப்பறான் சேலவராமல் செய்கிறான் இதையெல்லாம் வெற்றி பெறணும் சோழன் நீங்கள் குறிப்பிட்டது போல சோவியத் யூனியனில் பிற்காலத்தில் ஏற்பட்ட அந்த பின்னடைவுகளின் காரணமாக அதில் எதிரிகளுடைய சூழ்ச்சிகள் அதனுடைய அவர்களுடைய தாக்குதல்கள் பிறகு உள்நாட்டிலும் ஏற்பட்ட சில மாற்றங்கள் இவற்றின் காரணமாக அங்கு ஏற்பட்ட அந்த மிகப்பெரிய பின்னடைவு நமக்கெல்லாம் தெரியும் அது அதன் பின்னணியில் பிறகு சோவியத் யூனியனுங்கிற நாடு அந்நாடே கூட இல்லாத நிலைமை ஏற்பட்டிருக்கிறது இந்த சூழலில் அந்த நாம் புரட்சியை ஒரு கொண்டாட்டமாக மேற்கொள்ள வேண்டும் என்று வேண்டுகோள் விடுவிடுக்கப்பட்டிருக்கிறது கட்சி கிளைகள் அதை கொண்டாடி கொண்டிருக்கிற கொண்டாட தொடங்கியிருக்கிறார்கள் அப்படி அப்படி கொண்டாட போது அதனுடைய அந்த சோவியத் புரட்சியினுடைய இன்றைய பொருத்தப்பாடு என்ன இது பொருத்தப்பாடு என்ன அது இந்திய மக்களுக்கு தமிழக மக்களுக்கு விடுக்கிற செய்தி என்ன அதாவது தாமபுர புரட்சி என்பது என்ன தொழிலாளி வளர்க்கத்தின் தலைமையில் உழைக்கும் மக்கள் நடத்திய புரட்சி மூலமாக ஆட்சி மாற்றம் அதாவது முதலாளித்துவ அமைப்பில் இருந்து சோசியலிச அமைப்பிற்கு செல்லும் அந்த காலகட்டத்தினுடைய முதல் பணிதான் அந்த சோசியத் புரட்சி அந்த சோசியலிச புரட்சி அதை ஆரம்பித்தது அதாவது உலக முதலாளித்துவத்தை அளிக்க முடியுமாங்கிற கேள்வி வரும்போது அது ஒரு நாட்டில் அதை மாற்ற முடியுமாங்கிற கேள்வி வரும்போது ஒரு நாட்டிலேயே சோசியலிச புரட்சி ஏற்படுத்த முடியும் ஒரு நாட்டிலேயே சோசியலிசத்தை உண்டாக்க முடியும் என்று நிரூபித்தார்கள் அது முடியாதுன்னு சொல்லி பல பேர் சொல்லியிருந்தாங்க பல தவறான சித்தாந்தங்கள் அது முடியுமென்றது பண்ணி அதை ஒரு மகத்தால் ஒன்றியமாக மாற்றி அது ஏகாதிபத்தியத்திற்கு ஈடுபடுக்கக்கூடிய அளவு பலமாக நின்று இரண்டாவது உலக போரில் ஜெர்மன் பாஷ்யத்தை முறியடித்த பிரதானமான சக்தி சோவியத் யூனியன் அதாவது ரெண்டு கோடி பேர் எங்களுக்கு இன்னைக்கு அதை நம்ம கொண்டாடுவதின் நோக்கம் என்னவென்றால் மற்ற சின்ன சின்ன விஷயங்கள் எல்லாம் கவனம் செலுத்தாமல் சோவியத் புரட்சி நவம்பர் புரட்சி காட்டக்கூடிய பாதை என்ன உலக முதலாளித்துவத்தை தூக்கி உலகத்தில் சோசியலிசம் என்ற சமுதாய சகாப்தத்தை உருவாக்க வேண்டும் அதுதான் உலக மக்கள் பிரச்சனையை தீர்க்க முடியும் அந்த புரட்சியை ஒவ்வொரு நாட்டிலும் அந்தந்த நாட்டிலே உள்ள கம்யூனிஸ்ட் கட்சிகள் மக்களை திரட்டி அந்த நாட்டின் நலனைக்கேற்ப அவர்கள் வந்து முன்னேறணும் ஆகவே இன்றைக்கு நிச்சயமாக அந்த நவம்பர் புரட்சியுடைய தாக்கம் தான் தாக்கம்னா அது என்றைக்கு நேராக கூடிய தாக்கம் அரசியல் இருக்கு பொத்தில் இருக்கு சித்தாந்தத்தில் இருக்கு எனவே அந்த சோவியத் புரட்சி மறைந்துவிடவில்லை அதை யாராலும் இவங்களை தற்காலிகமாக பின்னணியை செய்யலாமே தவிர அதை வீழ்த்த முடியாது அதனுடைய அந்த செய்தியானது உலகத்தில் ஏகாதிபத்திய முறையை மாற்றி சோசியலிசத்துக்கு உலகம் செல்லக்கூடிய அந்த டிரான்சிஷன் பீரியட் அந்த மாற்றுக்கு அன்னைக்கு வடிவமைத்தது அந்த வடிவகத்தை பாதியில் நாம் சென்று அதை நடைமுறையில் அனுபவித்து கொண்டுவர வேண்டும் உலகத்தில் முதலாளித்துவத்தை வீழ்த்தி சோசியலிசம் வெற்றிவேற செய்ய வேண்டும் அது செய்ய வேண்டும் என்றால் அது உலக ஒவ்வொரு நாட்டிலையும் உங்களுக்கு நிலவங்களுக்கு தந்தை செய்ய வேண்டும் இன்னைக்கு அதை முன்னேறி கொண்டிருக்கிறார்கள் ஆகவே அவங்க நினைக்கிறபடி சோசியலிசத்தை அவர்களால் வீழ்த்த முடியவில்லை வீழ்த்த முடியாது அதுக்கு பதிலாக நூற்று கணக்கான வழிகளில் அந்த லட்சியத்தை நோக்கி தொழிலாளி விவசாயி மக்களுடைய போராட்டம் முன்னேறிக் கொண்டிருக்கிறது பல நாடுகளிலும் இது வெற்றி பெறும் என்று நம்புகிறேன் ரயேசியா சொல்லப்போனால் காரண் மார்க்ஸ் என்ற அந்த ஜெர்மன் தாடிக்காரன் அந்த வகுத்த பாதை தான் உலக மக்களுக்கு ஒரு புதிய வாழ்க்கை கொடுக்க முடியும் சுரண்டலை நீக்க முடியும் முதலாளித்துவ சுரண்டலையை நீக்க வேண்டும் மார்க்ஸ் காட்டிய பாதையைத் தவிர பாதை இல்லை எனவே அந்த பாதைகளை அந்த மார்க்சிசம் நென்னிசம் என்ற பாதைகளை சென்று நம்முடைய நாட்டில் நான் சொல்ல விரும்புகிறது நாம் என்ன செய்ய முடியும் நம்முடைய நாட்டில் சோசியலிசத்தை கொண்டு நம்முடைய நாட்டில் சோசியலத்தை கொண்டு வருவதற்கான நிலையை உருவாக்கணும் அதற்கான பலமான அமைப்பை உருவாக்கணும் மக்களை உருவாக்கணும் நிச்சயமாக வெற்றி பெறுவோம் என்று நான் நம்புகிறேன் மார்க்சிசம் வெற்றி பெறும் செங்குடி வெற்றி பெறும் உலகத்தில் சோசியலிசம் வெற்றி பெறும் அதுதான் அந்த சோவியத் புரட்சியுடைய செய்தி